மூன்று சாப்பிடுவது அதை சூப்பும் முன் துடைப்பது கூடாது தட்டை வழித்து உண்பது ஆகமானது கீழே விழுந்த உணவை எடுத்து அதை சாப்பிடுவது சூப்பிய பின் முழங்கை மற்றும் பாதம் போன்றவற்றில் விரலை துடைப்பது கூடும்